الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده اما بعد فان الله لم يستطاع وذين بسم الله الرحمن الرحيم ومن عذب لمن منع مصاجد الله تبارك وتعالى الصوم وتعافي قرارها اولئك ما كان لهم اي يدخلوها الا خائفين في الدنيا உலகம் கெல் துன்யா கிறிஸ்தியம் உலகம் கில் ஆசிரதி அஜாபு அலி மப அல்லாவை நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே பெரியார்களே அல்லாவை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் இறக்கும் அப்பால் உங்களுக்கும் நத்தியசும் வத்தியத்தும் செய்து கொள்கிறேன் அல்லா ஸ்கால போட்டாலா நம்மீது கொண்ட தனி பெறும் அன்பின் காரணத்தினால் களிமாவுடைய சூழலில் எங்களை வாழ வைத்திருக்கிறது இவானுடன் வாழ்ந்து இவானுடன் மரணிப்பது ஒரு மனிதனுக்கு உலகில் கிடைக்கும் பாக்கியங்களில் மிக பொறுமதியான பாக்கியமாக இருக்கும் செல்வம் ஆட்சி பணம் தொற்று அதிகாரம் ஆயுதம் செல்வாக்கு மனிதனுக்கு எல்லாம் கொடுத்திருக்கக்கூடியது நிலையானது அல்ல நிரந்தரமானது அல்ல எப்பொழுதும் மனிதனுடன் என்றும் உதவியாக இருக்கக்கூடியது அல்ல இன்றைய செல்வம் நாளைய வறுமை இன்றைய வாலிபம் நாளே வயோதிபம் இன்றைய சுகம் நாளே நோய் இன்றைய வாழ்வு நாளை மரணம் கனிவான சமூகங்களை பெரிய ஆக்கிறேன் அல்லா தந்திருக்கக்கூடிய நியமத்துகள் நல்ல வழியில் பயன்படுத்தினால் உதவியாக இருக்கும் தீய வழிகள் பயன்படுத்தினால் உபத்திரமாக அபாயமாக மாறிவிடும் அதனால் அல்லாவினால் சிறப்பற்ற அருள்கள் ஞாபத்துகள் அவைகள மனிதன் புரிந்து நன்றி உள்ளவனாக அல்லாவுக்கு என்றும் உள்ளத்தினாலும் நாவினாலும் செயலாளும் அல்லாவுக்கு நண்டு செலுத்தக்கூடிய அந்த கூட்டத்தில் ஆகிவிட வேண்டும் பொறுமையாளர்களையும் நன்றி உள்ளவர்களையும் அல்லா நாளை கிராமத்து நாளையில் சொற்கத்திற்கு எடுக்க போகிறான் பாக்கியவாங்கள் அல்லாவுடைய சிபத் அஸ் ஷபூர் அல்லாவுடைய ஸ்திபத் அஸ்தபூர் பொறுமையாளன் பாவங்களை பார்த்து பொறுமையாக இருக்கிறான் அல்லா இல்லை என்று மறக்கக்கூடிய பார்த்து பொறுமையாக இருக்கிறான் அல்லாவுடைய நன்றிக்கு மாற்றமாக செயல்படக்கூடியவர்களை பார்த்து அல்லா பொறுமையாக இருக்கிறான் அல்லாஹ் நன்றி உள்ளவன் பெரிய அவனுக்கும் பெரிய கூடிய தருகிறான் மறைவாக செய்த அமல் தனிமைகள் செய்த அமல் அல்லாவுக்காக செய்யப்படும் பொழுது அது பேரிச்ச பணத்தின் ஒரு சின்ன துண்டாக இருந்தாலும் நரகத்தை அதை போவதை தடுத்து விடுகிறது நரகத்திலிருந்து பாதுகாக்கும் அல்லா சுகாத போத்தாலா ஒரு சிறிய அமலை கொண்டு தர முடியும் படைத்த அல்லா பராமரிக்கக்கூடிய அல்லா பாதுகாக்கக்கூடிய அல்லா உதவி செய்யக்கூடிய அல்லா அருள் புரியக்கூடிய அல்லா ரஹ்மத்தை தரக்கூடிய அல்லா மன்னிப்பை தரக்கூடிய அல்லா நரக விடுதலை தரக்கூடிய அல்லா அந்த அல்லாவிடத்தில் மேலாண்மை சகோதரர்களை மிகவும் எதிர்பார்ப்புடன் ஆசை ஆர்வத்துடன் வைராக்கியத்துடன் மனிதன் அல்லாவிடம் நெருங்கும் பொழுது நிச்சயமாக அது அல்லாவுடைய அருளையும் மக்திரத்தையும் நரக விடுதலையும் மாறி மாறிவிடுகிறது ஒரு உடைய மாதம் மன்னிப்புடைய வாதம் நோம்புடைய வாதம் ஒரு ஆண் ஓதக்கூடிய வாதம் சுஹா என்னென்ன வகையில் நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்த முடியுமோ நாம் செய்யும் துவாக்களில் அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்தும் பொழுதில் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் அல்லா நீண்ட காலமாக நோம்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை நீ எனக்கு தந்திருக்கிறாய் தர்மம் செய்யும் பாக்கியத்தை தந்திருக்கிறாய் சரிதா செய்யும் பாக்கியத்தை தந்திருக்கிறாய் எல்லா கதவைகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறாய் என்று எண்ணி எண்ணி அல்லா இடத்தில் சொல்லி தன்னுடைய தவறுகளையும் எண்ணி எண்ணி அல்லா இடத்தில் வருந்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக மனிதன் இந்த சந்தர்ப்பத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும் குரானுடைய மாத வித சராவையுடைய தொலுகை தனிப்பட்ட ஓதல் அல்லார்கள் சந்தர்ப்பத்தில் குரானுடைய ஓதை முடிந்திருக்கிறோம் அல்லாஹ் தொலுகையில் குரானை கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருக்கிறது அல்லாஹ் நான் இங்கு ஓவிய சூரசுல் பக்கராவுடைய நூற்று பதினாலாவது ஆயத்தில் திரு அல்லா தலா மஸ்ஜிதுகள் மீது அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார் அவர்களை விட அநியாயக்காரர்கள் வேறு யார் இருக்க முடியும் அல்லாஹுடைய மசிதுகளை வணக்கத்தை விட்டு தடுக்கிறார்கள் என்பதாக அவர்கள் நிச்சயமாக துனியாவில் அவர்களுக்கு அல்லா எழிவையும் ஆகத்தில் நோவினை செய்யும் வேதனை வைத்திருக்கிறார் என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார் சிலர் உலகத்தில் இப்படி இருக்கிறார்கள் அல்லாஹைய மாளிகை காணும் பொழுது அவர்களால் சகிக்க முடியவில்லை அதுக்கு அநியாயம் செய்வார்கள் இது ஒரு ஆண் புதிதான ஒரு சம்பவம் அல்ல அல்லாவுடைய வீட்டுக்கு அநியாயம் செய்வது நல்லடியார்களுக்கு அநியாயம் செய்வது அல்லாவுடைய மாளிகையில் இவாதம் செய்யக்கூடியவர்களுக்கு அநியாயம் செய்வது இது ஒரு புதிய ஒரு அனுஷ்டானம் இது புதிய ஒரு அணுகுமுறை அல்ல பல காலமாக இருந்து வந்திருக்கிறது அப்ரஹாம் அண்ணன் படையெடுத்து வந்தது அல்லாவுடைய மாளிகையை அளிப்பதற்கு அல்லாஹ் பெரிய படைகளை அனுப்ப தேவைப்பட மாட்டாது அல்லாஹ் சாலாவுக்கு மனிதர்களையும் பயன்படுத்த வேண்டி தேவைப்பட மாட்டாது என்பதை அல்லா நமக்கே சொல்லிக் காண்பிக்கிறார் உலகத்தில் எந்த யாராக இருந்தாலும் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அல்லாவுடைய மாளிகையில் கைய மிகவும் ஜிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் முஸ்லிம்கள் அமைதியாக இருப்பார்கள் முஸ்லிம்கள் பொறுமையாக இருப்பார்கள் முஸ்லிம்கள் அல்லா இடத்தில் மன்றாடுவார்கள் அழிவுக்கல்ல இதாயத்திற்கு ஆனால் அல்லாஹுடைய மாளிகை என்ற காரணத்தினால் அல்லாஹ் ஒரு போதும் பொறுத்துக் கொள்ள மாட்டான் என்பதை ஒவ்வொருவரும் மனதில் பதிய வைக்க வேண்டும் இந்த ரமதாருடைய சிறப்பான இந்த நேரத்தில் ஒரு ஆளுடைய இருபத்தஞ்சு திசுகளை ஓதி முடித்திருக்கும் நாம் இருபத்தஞ்சாம் திசை சில இடங்களில் ஆரம்பிக்க இருக்கும் நாம் அல்லா நமக்கு சூரத்துல் பக்ரா உடைய இந்த திருவசனத்தில் அல்லாஹு கேட்குகிறார் அவரை விட அநியாயக்காரவர் யார் இருக்க முடியும் அல்லாவுடைய மசிதுகளில் விக்கிரை அல்லாவுடைய மசித் என்பது மனிதர்களுக்கு அநியாயம் செய்யும் இடம் அல்ல மனித பண்பை படிக்கும் இடம் மனித குணத்தை படிக்கும் இடம் அல்லாவுடன் நெருங்குவதற்குரிய அந்த வழிகாற்றலை பெறுவதற்குரிய இடம் வியாபாரத்தில் நீதமாக நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும் இடம் அரசாங்கத்தில் இருந்தாலும் ஆட்சியில் இருந்தாலும் அல்லாவை பயந்து நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும் இடம் அல்லாவுடைய மாளிகையில் எதுவும் வைத்திருக்கும் ஒரு பொருள் ஒன்று அது கிடையாது அல்லாஹுடைய மாளிகை வக்கல் செய்யப்பட்டது அல்லாவுடைய வீடு அல்லாவுடைய வீட்டில் கைய வைத்தால் எங்களுடைய ஒரு காணியை எங்களுடைய ஒரு நிலத்தை எங்களுடைய வீட்டை ஒருவர் வந்து பலவந்தமாக கைப்பற்ற முயற்சி பொழுது அதற்கு நாங்கள் என்ன நடவடிக்கை எடுப்போம் என்பது எனக்கு தெரியும் அல்லாஹுடைய மாளிகையை கைய வைக்கும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய சக்திக்கு ஏற்ப செய்கிறார் அதைதான் தருணீதியின் பெங்காரத்தையும் சற்றில் கொடிக்கற்களை கொண்டு அல்ல பறவை கூட்டம் கூட்டமாக அனுப்பப்பட்ட பறவை அந்த காலத்தில் மக்களும் காணாத மக்கள் மக்களை பயத்தில் ஆக்கக்கூடிய யான படையுடன் தான் வந்தார்கள் அந்த யான படையுடைய பார்க்கும் பொழுதே அப்துல் முத்தலிமுக்கு பயம் எடுக்கவில்லை அப்துல் முத்தலீமுடைய உள்ளத்தில் ஈமான் அதிகரித்தது நம்பிக்கை அதிகரித்தது அல்லா மீது உள்ள விஸ்வாசம் ஈமான் அக்கைதான் அது உறுதியாகது அல்லாஹுடைய உதவியும் அதற்கேற்பு வருகிறது அல்லாவே நல்லடியார்களை இந்த ரமபாலுடைய மாதத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் எல்லோரும் மிக உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் உனக்கு நன்றி உள்ள அடியான் நான் நமையவர்களுடைய கால் வீங்க தொழும் பொழுது அவர்கள் நான் இவ்வளவு செய்திருக்கிறேன் என்று சொல்லவில்லை நான் அல்லாவுக்கு நன்றி உள்ள அடியாளாக இருக்கக்கூடாதா என்று நான் ஞாபகப்படுத்தினார்கள் நாங்களும் அல்லா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பாக்கியங்களுக்கு அல்லாவுக்கு நாம் எப்படிதான் நன்றி செலுத்த வேண்டும் யல்லா நீ என்னை சிக்கல் செய்ய வைத்திருக்கிறாயே உன்னுடைய சிக்கலில் உன்னுடைய பிரானில் உன்னுடைய தாவத்தில் தாவாவில் ஈடுபட்டிருக்கிறதே அதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்னுடைய கண்கள் பாவத்தில் இல்லாமல் நல்ல விஷயங்கள் ஈடுபட்டிருக்கிறதுக்கு நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் கண்ணியமான சகோதங்களை பிரியாக்கிறேன் ஜிக்கலிலும் குரானிலும் சொல்கையிலும் விவாதத்திலும் தர்மத்திலும் நல்லவனிலும் உம்ராவிலும் தவாஃபிலும் அல்லாவுக்கு நல்லதை செய்வதில் அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்றால் அதுக்கு நன்றி செலுத்தும் அடியார்களாக நாம் மாறிவிட வேண்டும் அதுதான் அல்லா நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் மிக பிரதானமான ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது கமலாளுடைய இறுதியை ஜுமாவுக்கு வந்துவிட்டோம் பல ரமலான்களை நாம் கடந்திருக்கிறோம் இதோ அல்லா நமக்கு ஒரு ரமலானை தந்திருக்கிறார் அடுத்த வருடம் அடைவோமா என்று தெரியாது அஜல் வந்துவிட்டால் எல்லாத்தையும் விட்டுவிட்டு போக வேண்டிய நேரம் வந்துவிடும் எப்படி வரும் என்று தெரியாது வரவேண்டிய நேரத்தை சரியாக ஆக்கிக் கொள்வதுதான் இந்த ரமலான் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அல்லாவின் நல்லடி ஒவ்வொருவரும் பதில் கொடுப்பது அல்லாவுக்கு ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் அவன் சந்திக்க இருக்கிறான் ஒவ்வொருவருடைய அமலையும் தனிப்பட்ட முறையில் அவன் அளக்க நெருக்க இருக்கிறான் ஒவ்வொருவருடைய அமலையும் தனிப்பட்ட ரீதியில் அவன் அடையாளம் காணப்போகிறான் ஒருவருடைய பொருள் மாறிவிடுவதைக் கொண்டு ஒருவருடைய அடையாள உலகத்தில் மாறிவிடுவதைக் கொண்டு அங்கு அடையாளங்கள் மாற மாட்டார்கள் அமல்கள் எந்த தவறும் அங்கு தான் செய்த அவனை அமர்ந்து காலதர்ணத்தின் ஹைரையற பொமையாமல் காலதர் சர ஏற ஒவ்வொருவரும் தான் செய்ததை அல்லா இடத்தில் முன்வைக்கப் போகிறார்கள் அலுவலவு குரானதை சொல்கிறது அலுவலவு செய்தாலும் அதை அல்லா இடத்தில் காண்பிக்கப் போகிறோம் அவன் அதை ஏற்றுக்கொள்வான் நிராகரிப்பான் அதற்கு அதிகாரம் ஆனால் இஹ்லாசுடன் பணிவுடன் அல்லாவுடைய அன்புடன் அல்லாவுடைய நெருக்கத்துடன் அல்லாவுடைய விருப்பத்துடன் ஒரு மனிதன் அமலை செய்து கொண்டு போகும் பொழுது அல்ல அதை தட்டுவதில்லை அல்ல அதை வீணாக்கி விடுவதில்லை அதனால் அல்லாவை நல்லடியாக்கிறேன் இந்த ரமதானுடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் குரானை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கு தந்தான் இந்த குரான் ஏராளமான விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறோம் அல்லாஹு திருப்லாவை முன்னோக்கி சொல்லுமாற அல்லா கட்டளை இடுகிறார் فوالله واتىكم ستر المسجد الحرام مسجد الحرام يوابقدتغل والفجره اشد من القتل الله فتنك قلكم قل لي قند اكو قتل يود فلاد என்பதை சொல்றார் يا بني ادم خذوا زيرتكم عند كل مسجد محشد. الله مسجدك வரும் பொழுது అలా ஆலோசனை வரமா الله تعالی قتل எழுதுறார் اجعلتم استقائه الحاج وعماره المسجد الحرام كما امن بالله واليوم الاخر எங்களிடத்தில் மற்ற மனிதன் கட்டுவதில் மற்ற மக்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதையும் ஈமாலையும் அல்லாஹுடைய பாதையும் பாடுபடுவதையும் பற்றி அல்லாஹு இங்கு ஒப்பிட்டு காண்புகிறார் இந்த மாதிரி அமர மசாஜெல்லாம் என்று அல்லாஹு அல்லாஹுடைய மாளிகை கட்சி எழுப்பக்கூடியவர்கள் விஷயத்திலும் அதை பராமரிக்கக்கூடியவர்களுடைய விஷயத்திலும் அல்லாஹ் சுஹான கோசாலா அவர்களின் ஈமானவர்கள் அவர்கள் உறுதியானவர்கள் என்ற அல்லாஹால அவர்களுடைய விஷயத்தில் இங்கு நன்மாராயம் தருகிறார் சுபான அல்லதி அசாது ஹரா மிலன் மச்சிதில் அப்சா அந்த இரவு பயணத்தை பற்றி அல்லாஹ் இஸ்ராவில் நவியவர்களுடைய மாராஜர் ஞாபகப்படுத்துகிறார் அல்லாஹ் சுஹானோசாலா உங்கள் மீது ஹராமாக்கிக் கொள்ள வேண்டாம் வரம்பு மீறியவர்களை மீறுவர்களை அல்லா நேசிப்பதில்லை என்பதை அல்லா எச்சரிக்கை செய்கிறார் அல்லாஹு அக்பர் இந்த அவ்வளவு அல்லாஹுடைய மாளிகைக்கு வருவாரு அத்தின் முன் முதலாவது ஏற்படுத்தப்பட்ட அந்த மாளிகை ولو அதுக்கு வருமாறு அல்லா சா அழைப்பு தருகிறார் அடையும் பொழுது பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு திறந்து விடுவதாக வாக்களிக்கிறார் இன்னக்குவன் சார்ந்த அமாராஜியிட அகலையா அமானதங்களை வைத்திருக்கக்கூடியவர்களே ஜாக்கிரதையாக இருங்கள் சொத்துகளாக இருக்கும் பணமாக இருக்கும் பொறுப்பாக இருக்கும் தொழிலாக இருக்கும் அமானிதர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவைகள் அழைக்கிறது அல்லாதான் நீங்கள் சாதியை எடுத்தீர்கள் திருக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறான் காமத்துல்லாவுடைய சாதியை எடுத்த நமையர்களுக்கு திருக்கு கொடுமாறு அல்லா கொடுக்குமாறு அல்லாஹ் கற்றலை எடுகிறார் கண்ணியமானவர்களை அல்லா சுகால கொத்தாலா சஹாபாக்களுடைய வழியை பின்பற்றுவாறு ார்களோ அவர்களுக்கு சென்றார்கள்த்தில் வரவேண்டும்ான சோதர்களை அவர்கள் மீது ஒரு அன்பு கருணை எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அவர்கள் எங்களுக்கு வீனை எத்தி வைத்தவர்கள் குர் ஆணை அவர்கள் சுமந்தவர்கள் குர் ஆணை மரணம் செய்தவர்கள் குர் ஆணுக்காக வேண்டி எழுபது சஹாபாக்கள் உகதில் சாயிதாக்கப்பட்டார்கள் காரிகள் எழுபது பேர் அவர்கள் வீர மவுனாவில் சாயிதாக்கப்பட்டார்கள் எழுநூறு சஹாபாக்கள் யமாமாவில் சாஹிதாக்கப்பட்டார்கள் குர் சுமந்தார்கள் குர் பாதுகாத்தார்கள் குர் மரணம் செய்தார்கள் குர் ஆணை எழுதினார்கள் குரான் அல்லா அவர்களுடைய வாழ்க்கை பின்பற்றுவார் சொல்கிறார் ஒரு சிறியவருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் அது நமக்கு முன்மாதிரியாக இருக்கும் சிறியவருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் முன்மாதிரியாக இருக்கும் நாலரை வயதுடைய மஹமூது ரபி அவருடைய ஹதி பதிவாக இருக்கும் நபியவர்கள் வீட்டுக்கு வந்த அந்த சுகைமான நேரத்தில் சேமம் விசாரித்ததை மஹமூது ரபி நாலரை வயது சகாபி சொல்கிறார் நூத்தி இருபது வயதை அடைந்த ஹஸ்தானி நூற்றி இருபது வயதை அடைந்த ஹக்கீம் இருநூத்தி ஐம்பது வயதை அடைந்த சல்மான் பின் பாரீக் ரஜிவர்கள் அல்லாஹ் அல்லாவுடைய ரஹமத்தையும் அன்சா ஹிஜரஸ் செய்த உதவி செய்த சஹாபாக்களுடைய கூட்டத்தில் அவர்கள் ஆகிவிடுகிறார்கள் அல்லாஹ் சொல்கிறார் யார் அவர்களுடைய வழியை பின்பற்றுவார்களும் ரமதான் வந்திருக்கிறது அல்லாஹ் இறுதி பக்கத்தில் இருக்கிறோம் அடையாளம் அவர்களுடைய வெற்றியில் இருக்கும் இருக்கிற இல்ல வியாபாரம் தொழில் அல்லாவை பராக்கிலும் மறதியலும் ஆக்கிவிட மாட்டார் கண்ணியவானவர்களை அல்லாஹ் எங்களை அதன் பக்கம் அழைக்கிறார் அவர்களுடைய வாழ்க்கையின் பக்கம் அழைக்கிறார் எங்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் வார்த்தைகள் செல்கிறார் அல்லா இடத்தான் எங்களுடைய விரும்ப கூது போன்றுரதுல்லா அவர்கள்ியது போன்றுல்ல முபாரக் வரங்கியது போன்று அறங்கியது போன்று உறந்தது போன்று போன்றுாடிய எங்களுடைய மன்றாற்றல் இருக்க வேண்டும் அல்லா விரும்பக்கூடியது நிலைநாட்டிக் கொண்டு இருக்க வேண்டும் கேட்க வேண்டும் அல்லாஹ்வுடைய சில அந்த சொர்க்கத்தை மாலாஇகும் ரஹத் வலாஉலூல்தம்மித் வலாஹ்சர அலகல் பஷர் இந்த கல்லும் கல்லாவே இந்த உள்ளமும் சித்திவிடாத அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் காட்சி வைத்து இருக்கிறான் அந்த சொர்க்கத்தை பக்கம் আলাইம் தருகிறான் அதை கேக்குவான் சொல்கிறான் ஆயாயத்துகள் ஒரே ஆயாயத்துகள் என்ற குர்ஆனில் என்னென்ன வகையில் வர்ணிக்க வேண்டுமோ இன்னல் முஸ்தகீல மஃபஸா அவர்களுக்கு சொர்க்கத்தில் பூந்தோலை இருக்கிறது மத்தக்கல்லதீ யத் தகவு ரப்பஹு மினல் ஜாலத் கூட்ட கூட்டமாக அவர்கள் சொர்க்கத்தின் சந்தர்ப்பத்தை மேலாண் சகோதரர்களே மனித அமல்களினால் மனிதனுடைய மனிதனுடைய தர்மத்தின் மனிதன் செய்யும் காரணத்தினால் துவாவின் காரணத்தினால் மனிதருக்கு நரக விடுதலை கிடைக்கிறது மனிதன் செய்யும் வெளியேற்று நரகத்தில் உள்ளவர்கள் வெளியேற்று அவர்களை நரகத்திற்கு வெளியேற்றுவார்கள் கண்ணி ரெண்டு வகையான கடமைகள் இருக்கிறது செய்ய வேண்டிய கடமைகள் மனிதன் சொல்லு குடிக்க வேண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் ஹஜ் செய்ய வேண்டும் அல்லா விதித்த கடமைகள் இந்த கடமைகளின் மனிதன் பலகீனமாக நடக்கும் அது எச்சரிக்கையாக மாறிவிடுகிறது ஆபத்தாக மாறிவிடுகிறது தண்டனைக்குரிய குற்றமாக மாறிவிடுகிறது அதே சில கடனைகள் மனிதன் மனிதனுக்கு அளிக்க வேண்டியிருக்கிறது மனிதனுக்காக மனிதனுடைய பொருளை எடுத்தால் அவனுடைய அமான எடுத்தால் அவனுடைய சொத்தை எடுத்தால் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கடனை அவன் தடுத்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது அல்லாஹ் சிலவேளை அல்லா ரபுள் மன்னிக்கு வரக்கூடிய நேரத்தில் நாளை காமச்சு நாளையில் அபு சைவல் குதிரல்லா அவர்கள் ரிவாய் செய்கிறார்கள் நரகத்தில் உள்ளவர்களை வெளியேற்றுங்கள் என்ற சொல்லுவாராம் வழக்குவார்கள் வெளியேற்றுவார்கள் அவருடைய தொழுகையுடைய அடையாளம் அவருடைய உங்களுடைய அடையாளம் அவருடைய நல்லவர்களுடைய அடையாளம் அவருடைய அந்த உடம்பில் காட்சியளிக்கும் உருழல் மக்சலையும் ஒது செய்யும் பொழுது யாரெல்லாம் கைகளை முகத்தை சரிவர கல்வார்களோ அது ஒரு அடையாளமாக இருக்கும் பாவத்தின் காரணத்தினால் நரகத்தில் போடப்பட்டாலும் அவரை அந்த வெளியேற்றி விடுங்கள் என்று சொல்லப்படும் வெளியேற்றப்படுவார்கள் மேலாண்மை சகோதரிகளை அல்லா எங்களையும் உங்களையும் அந்த நரகத்துக்கு போகாமல் பாதுகாக்க வேண்டும் உலகில் வாழக்கூடிய காலங்களில் நாம் செய்யும் அமல்கள் அந்த அமல்களை விசுவாசத்துடன் நன்மை நாடியவர்களாக நாம் அதில் ஈடுபடும் பொழுது நிச்சயமான அல்லா அதுக்குரிய கூடியை தருகிறான் கண்ணியமானவர்களே குரான் நம்முடன் பேசுகிறது நாம் இந்த குரானில் இருந்து சில வசனங்களை நான் எடுத்திருக்கிறேன் அதை நாம் கவனத்துக்கு எடுப்போம் அல்லாஹ் நமக்கு சொல்கிறார் என்னென்ன சொல்கிறார் சாபாக்களை பின்பற்றுமாறு சொல்கிறார் அல்லா சிக்கரில் ஈடுபடுமாறு சொல்கிறார் அல்லா சொல்கிறான் என்னால அந்த நாம இறக்கிறோம் இந்த குரானை கலாவை நாம் பாதுகாக்கிறோம் அல்லாஹு குரானை மரணம் செய்த நாட்டில் குரானைகளில் குரானைகளையும் அல்லாஹ் இந்த உள்ளங்களில் பதிய வைத்திருக்கிறார் இதுதான் அல்லாவுடைய மோஜிதா அல்லா நமக்கு தந்திருக்கக்கூடிய அற்புதம் இந்த குரானை ஏழு வயது குழந்தை ஐந்து வயது குழந்தை பாடமாக்கிவிடுகிறது உலகம் எல்லாம் போதப்படக்கூடிய அல்லாவுடைய கலாம் இந்த ரமதானுடைய காலத்தில் டி மக்கள் மரணம் செய்தவர்கள் ஓது தொழுகையில் ஓதுகிறார்கள் தனிமையில் ஓதுகிறார்கள் அல்லா நம்முடன் பேசுகிறார் அல்லா நம்முடன் உரையாடுகிறார் ஒவ்வொருவரும் இதை கவனத்துக்கெடுங்கள் ஒரு ஆளுடைய சாரம்சத்தை இங்கு நாம் கவனத்து கெடுப்போம் அம்சாரியும் மூவிங்களுக்கு சொல்லுங்க அவர்களுடைய கண்களை பாதுகாத்துக் சொல்லுங்க அவர்கள் செய்வதை அல்ல அறிந்திருக்கிறார் கற்பை பாதுகாக்க வேண்டும் மானத்தை பாதுகாக்க வேண்டும் ஹராமான காரியங்களில் ஈடுபடக்கூடாது சினாவுடைய குற்றம் கொள்ளாத குற்றம் தினாவுடைய பாவம் பொல்லாக பாவம் தினா அந்த நேரத்துக்கு இன்பமாக இருக்கும் நரக வேதனை அல்லாவுடைய அழகாக இருப்பதெல்லாம் சுவைப்பதற்கு அல்ல அல்லா இடத்தில் சௌபா செய்ய வேண்டும் இந்த ரமதானுடைய இந்த கடைசி பத்தில் அல்லா இடத்தில் நாம் செய்த பாவங்களை வருந்து சௌபா செய்வது இதுவும் ஒன்றாக ஆகிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் பெண்களுக்கும் சொல்கிறார் رَغْبُنَا مِنْ أَبْصَارِهِمْ وَحَفْظُهُمْ فُرُوجَهُمْ الله تعالى اورکے اڑے وڑتھ کراں اورگل پاکے ساتھ کولے ویندوں اورگل کٹھے پاڑ ساتھ کولے ویندوں فرمیں کہ سنالتی احسنت فرجھا அந்த மறையமலையில் கற்றை எப்படி பாதுகாத்தார்கள் என்பதை அல்லாவது மறியம் மரியமலை அல்லா குரானின் ஞாபகப்படுத்தி சூரத்து மறியமை ஏற்படுத்தி அவர்களுடைய பட்டணத்தலத்தை அல்லா அங்கு சுட்டி காட்டுகிறார் முக்தரா பெண்கள் பட்டணத்தலம் உள்ளவர்களாக வர்களாக அவர்கள் அல்லாவுடைய அல்லாவுடன் தொடர்புள்ளவர்களாக தாய்மார்களாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் யுவதிகள் சகோதரிகள் ரமதானுடைய இந்த காலத்தில் தான் செய்த தவறுகளை வருந்தி நிகழ்ச்சி சௌமா செய்ய வேண்டும் விடயத்தில் நான் தவறடைத்து விட்டேன் யா ல்லா என்னுடைய என்னுடைய வாழ்க்கத்தை நான் வீடாக்கிவிட்டேன் யா ல்லா பாவமான காரியத்தில் நான் ஈடுபட்டு விட்டேன் நான் புறம் பேசுவதிலும் ஈடுபட்டு விட்டேன் குடும்பங்களை பிரிக்கதில் ஈடுபட்டு விட்டேன் சூனியத்தில் ஈடுபட்டு விட்டேன் மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது எனக்கு வந்த அந்த போராமையின் காரணத்தினால் நான் காவலிடத்திலும் போய் ஒரு ஒரு சாமி இடத்திலும் போய் நான் ஒரு புத்தாடு இடத்திலும் போய் நான் சூரியன் செய்ய தவறவில்லை மன்றாட்டம்ூனியம் செய்வர்கள் அவர்கள் மண தண்டனை கொடுக்கப்பட வேண்டியவர்கள் அல்லா இடத்தில் தௌவா செய்ய வேண்டும் பொறாமை வரக்கூடாது பொறாமை புள்ளாத பாவம் அந்த மனிதனை கண் செலவில் ஆக்கிவிடும் அல்லா சந்ததற்கு நன்றி செலுத்த வேண்டும் கண்ணா விவாதி கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய உள்ளத்தை தாங்க அல்லாவிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் மற்றவர்களுடைய நல்லதை பார்க்க வேண்டும் மற்றவர்களுடைய பாவத்தை பார்க்கக்கூடாது அவர்களுடைய நல்லதை பார்க்க வேண்டும் அமல்களை பார்க்க வேண்டும் பணத்தை பார்க்கக்கூடாது ஆட்சியை பார்க்கக்கூடாது ஆயுதத்தை பார்க்கக்கூடாது பல பார்க்கூடாது அவர்களுடைய சிக்கலை அவருடைய குரானை அவருடைய ஓதலை அவருடைய கொள்கையை அவருடைய தர்மத்தை தன்னுடைய குற்றத்தை தன்னுடைய தவறை பார்க்கும் பொழுதுதான் மனிதனுக்கு ஆறுதல் கிடைக்கும் மனிதனுக்கு நிம்மதி வரும் ஏராள மனிதர்கள் நோயிலாகிறார்கள் அந்த நோய்க்கு காரணம் என்ன தெரியுமா மற்றவர்களுடைய சுகத்தை பார்ப்பதை மற்றவர்களுடைய வீட்டை பார்ப்பதை மற்றவருடைய செல்வத்தை பார்ப்பதை மற்றவருடைய ஆயுதத்தை பார்ப்பதை மற்றவர்களுடைய அலங்காரத்தை பார்ப்பதை மற்றவருடைய பதவியை பார்ப்பதை மற்றவர்களுடைய சொத்தை பார்ப்பதை இது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பயங்கரமான கேன்சர் அல்லாஹ் அப்துல்லா அபி முபாரக் ரஹத்து சொல்கிறார்கள் செல்வந்தர்களுடன் சேர்ந்திருந்தேன் ஏழைகளுடன் சேர்ந்திருந்தேன் ஏழைகளுடன் சேர்ந்திருக்கும் பொழுது அல்லாஹ் தந்த நேரத்துக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக நான் ஆகினேன் பணக்காரர்களுடன் இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கும் அந்த ஆசை வரக்கூடியதாக இருந்தது என்பதாக சொல்கிறார்கள் அப்பாந்தவர்களே பணத்தை காணும் பொழுது அல்லா எனக்கு செய்ததை நினைத்து அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் நல்லவர்களின் பணக்கு மேலுள்ளவர்களை பார்க்க வேண்டும் துனியாவில் தனக்கு கீழுள்ளவர்களை பார்க்க வேண்டும் அப்பதான் நன்றி உள்ளமும் பொறுமையானவர்களாகவும் நாம் மாற அதனால் அல்லா நமக்கு தந்திருக்கூடிய பொறுமதியானது அல்லாஹ் என்னன்னெல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறான் என்ன பானை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது எதை பேசணும் எதை பேசக்கூடாது இபாது ரஹ்மான் அல்ல வீம் அல்லா கலா பூமியில் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறார் அல்லா பக்தர் நல்ல நடக்கும் பொழுது அவர்கள் பணிவாக நடப்பார்கள் அவர்கள் நீங்க நல்ல வாகனத்தில் ஓடலாம் நீங்க நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கலாம் நல்ல அலங்கார ஆடை அணிந்திருக்கலாம் பொறுமதியான நீ ஒரு ஒற்றை கட்டிருக்கலாம் அது உனக்கு பெருமைக்கு ஆராயிவிடக்கூடாது அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி அலைக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான் பணத்தை கொடுத்தான் செல்வத்தை கொடுத்தால் உலகத்தில மூன்று ஒரு பகுதி ஆட்சி செய்யக்கூடிய அந்த சக்தியை அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா பணம் வரும் பொழுது பதவி வரும் பொழுது ஆட்சி வரும் பொழுது செல்வாக்கு வரும் பொழுது மனிதனுடைய பார்வை கீழே போக வேண்டும் மனிதனுடைய பார்வை கபருக்கு போக வேண்டும் மனிதனுடைய பார்வை மண் அறைக்கு போக வேண்டும் ஐஷா நதி அல்லா அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய பக்கத்தில் இருந்து நவியவர்களை தேடுகிறார்கள் பார்த்தார்கள் வில்லைவர்கள் எி பார்க்கும்புமல் வகையில் இருந்து நவியவர்கள் நடந்து வருகிறார்கள் அந்த இரவு நேரத்தில் நவியவர்கள் போகவில்லை நவியவர்கள் ஜென்மத்தில் வகைக்கு வருகிறார்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராக பெற்ற நபை முதலாவது சொருக்கத்துக்கு நுழையக்கூடிய நபை தூதராக பொழுது அந்த வருத்தம் அவர்கள் அந்த ஆசை நரகத்தை பயப்படக்கூடிய அந்த உணர்வு அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தவை மேலான கண்ணியமாக சோதர்களே அந்த உண்மத்தை சேர்ந்த நாம் நம்முடைய கவனம் அதன் போக வேண்டும் எப்படி முன்பு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அலில் உதவியலானவர்கள் அவர்கள் மையவாடிக்கு போனால் அவர்கள் தன்னை முன்வைத்து அந்த மையத்தை முன்வைத்து பேசுவார்கள் உஸ்மான் உதயலானவர்கள் மையவாடிக்கு போனார் அவர்கள் கண்ணீர் வலித்து அவர்களுடைய தாடி அலைவளவுக்கு அழுவார்கள் தண்ணிவானவர்களே முருந்து அப்துல் அஜீர் அந்த மையத்தோடு பேசுகிறார்கள் எவ்வளவு அழகாக நீ உடுத்திருந்தா அழகான நறுவணம் வச்சுட்டாங்களே கண்கள் சேர்ந்து விட்டதுலாம் வெண்ணாகி விட்டது என்ன நடக்குதப்பா உனக்கு என்ன நடக்குது பேசுவார்கள் அப்பொழுதுதான் மனிதனுக்கு அந்த உணர்வு வரும் கண்ணியமான சகோதரர்களே நாங்களும் இந்த நமதாருடைய காலத்தில் எங்களை ஆழ்த்தப்படுத்த வேண்டும் ார்கள் கலைத்துக்கொண்டிருக்கூடிய அந்த எதிர்க்கு சொல்கத்துக்கு அல்லாஹர் அந்த அரசு ஒது அவருடைய ஜனாத பொழுது ஆயத்தமாகிவிட்டார் அந்த சொர்க்கத்துக்கு மேல தவறுகளே ஆயிரம் வருடங்களாக வாழக்கூடிய ஆதம் அலே இஸ்லாம் அல்லாஹு அக்பர் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அல்லஹா அக்பர் அந்த ஷீஸ் அலை இஸ்லாம் சாலே அலை இஸ்லாம் ஷேப் அலை அல்லாஹர் மூட்டாலை செய்யும் இதிலே திருப்பி அனுப்புகிறோம் தாரத்தனு திரும்பிடத்தும் இதிலிருந்து உங்களை வெளியேற்றுவோம் என்று அதுதான் நாங்களும் கபலுக்கு போனா இதை பாரமாக்கி வச்சுக்கொள்ளும் போனா சும்மா அனுப்பிட்டு வராம அவடி மண்ணும் அனுப்பிவிட்டோம் எழுப்போம் கண்ணியமானவர்களே அல்லா இறக்க உள்ள அல்ல கருமை அந்த அல்லாவுடைய அல்லாவுடைய கலாமை அழகு அல்லாஹ் செல்வம் அல்லா சந்த ஆற்றல் அல்லா சந்த திறமையில நாங்கள் உலகத்தை சம்பாதித்து இருக்கிறோம் ஆகத்தை சம்பாதித்து இருக்கிறோமா நரக விடுதலை கூடிய அமல்களை செய்திருக்கோமா சொல்கிற அல்லா சந்ததை கொண்டு ஆகலத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் உங்களோட துணியாவுடைய பகுதியை மறந்து விடாதீர்கள் நல்லமல்கள் நல்ல விஷயங்கள்ல அல்லா சந்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நல்ல விஷயங்கள்ல ஈடுபடுங்கள் அல்லா உங்களுக்கு நலவு செய்தது போன்றே நீங்களும் அல்லாவுக்கு நலவு செய்ய வேண்டும் அடியார்களுக்கு நலவு செய்ய வேண்டும் இன்னும் உலகத்தில் பசாத குழப்பத்தை உண்டாக்காதீங்க என்று அல்லாஹ் சலா நமக்கு சொல்கிறார் அல்லாவை நல்லடியார்களை கேட்கக்கூடியதான் உங்களை எல்லாரையும் தேவையுடையவர்கள் கேட்கக்கூடிய நீங்களும் அல்லா இடத்துல மிக தேவையுடையவர்கள் யாரும் யாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது யாரும் யாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது உலகத்தில் சமமுக்காக பாதுகாப்போம் போலீஸ் மூலமாக பாதுகாப்பும் பாதுகாப்பின் மூலமாக பாதுகாப்பும் ஆயுதம் மூலமாக பாதுகாப்பும் மன்னர எந்த பாதுகாப்பையும் தரமாட்டாது எல்லோரும் தான் செய்ததான் எடுத்துக்கொண்டு போக வரும் தான் செய்தது மற்றவர்களை விட தனக்கு அதிகமாக தெரியும் எல்லாம் எங்களை கூப்பிட்டு கேட்கும் போது அல்லா எங்கள்கிட்ட கணக்கு நாங்களே கணக்கு கொடுத்து தான் மிக சிறப்பாக இருக்கும் அல்லா நிறுத்தி கேட்கறதுக்கு போத நாங்களே அல்லா இதெல்லாம் செஞ்சுட்டே அல்ல என்று அல்லா கிட்ட சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இது ஏதோ கடைசி இந்த வருஷத்துடைய ரமவானுடைய கடைசி அடுத்த வருஷம் எனக்கு கிடைக்குமோ உங்களுக்கு கிடைக்குமோ யாருக்கு கிடைக்கும் மேலான சகோதரர்களே அந்த அல்லா யாருக்கு அளக்கிறாரோ அவருக்கு கிடைக்கும் கூடிய இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடக்கூடாது குரானோட தொடர்பு இதுவரைக்கும் ரமதான்ல குரான் மீது அலட்சியமா விடுங்க உங்களோட இது துணியாவை கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு ஒதுங்க மசிதில் இறுதி பத்தைக்காப்புடைய நாள் இந்த மசிதா பல மத்திதர்கள் ஏத்துக்கா நாட்டில் உள்ள மசிதிகள் செல்லம் அவர்கள் இறுதி பத்தில் இருந்திருக்கிறார்கள் அதிகமான நேரம் இருப்பதை சிகர் நினைக்க மக்களுக்கு நலனை சொல்லிக் கொடுக்க அல்லா தாய்மார்கள் பாக்கி உள்ளவர்கள் வீட்டிலே தனக்கு ஒரு இடத்தை அமைத்துக் கொண்டு தாய்மார்களும் காப்பல் இருக்க முடியும் வீட்டுடைய ஒரு இடத்தை அமைத்துக் கொண்டு அதிகமான நேரம் சிக்கர்லையும் துவாலையும் அல்லாவுடைய குறான ஓலும் நல்ல காரியங்களையும் வாய் மூடி மௌனமாக குறை பேசாம புறம் பேசாமல் பேசாமல் பேசிக்கொண்டு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால் மிக பொறுமையாக இருக்கும் மேலான சகோதரிகளை சகாத்தை கொடுக்க முன்வாருங்கள் உரியவர்களை தேடிக்கொடுங்கள் அல்ல இடத்தில் நோவுடைய கடமைகளை முறையாக நிறைவேற்றுங்கள் காவல் நிலை தொழுகையில் சராதை தொடரில் குறானோதல பரிபூர்ணமாக ஈடுபடுங்கள் மேலான சகோதரிகளை இந்த நாட்டில் வாழக்கூடிய நாங்கள் ஒரு ஒன்றுபட்ச முஸ்லிம்களாக சிறந்த முஸ்லிம்களாக முன்மாதிரியாக முஸ்லிம்களாக நாம் வாழ வேண்டும் நான் சென்ற மாதமும் ஞாபகப்படுத்தினேன் நபையவர்கள் தாய்க்கு வரக்கூடிய நேரத்தில் துவா செய்தார்கள் சில விசமிகள் சில நாட்டுக்காரர்கள் இந்த நாட்டிலும் சில அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் துவா செய்வோம் இதாயத்துக்காக நேர்வதைக்காக திறந்துவதற்காக இல்லை என்றால் அல்லாயிடத்தில் பொறுப்பளிப்போம் சில சந்தர்ப்பம் இருக்கிறது யாராலும் ஒன்றும் செய்யலான கட்டம் அந்த கட்டத்தில் பொருட்படுத்த அல்லா நான் போதிய அல்லாவுடைய மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய விஷயத்தில் அல்லா தெளிவாக சொல்கிறார் அபரா அந்த படைக்கு அல்லா படிக்கற்களை தான் அளித்திருக்கிறார் சாக்கிரதையாக இருக்க வேண்டும் நாங்கள் பயப்படுகிறோம் யாரெல்லாம் அல்லாவுடன் விளையாடுகிறார்களோ அவர்களுடைய விஷயத்தில் நாம் பயப்படுகிறோம் முஸ்லிம்களாக இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம் முஸ்லிம்களாக இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம் அல்லாவின் பக்கம் மீற வேண்டும் தான் செய்த தவறை வருந்த வேண்டும் அப்பொழுது அல்லா நிலைமைகளை சீராக்குவார் முப்பது வருட யுத்தத்துக்கு பிறகு ஒரு நிம்மதியான நிலைமையை அடைய வேண்டிய இந்த நாடு சில சில விசதிகளின் அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை எல்லோரும் உணர்கிறோம் அல்லா திரும்ப இந்த நாட்டுக்கு அமைதியையும் நிம்மதியையும் எல்லா மக்களும் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஐக்கியத்துடனும் ஒற்றுமையுடனும் வாழ வேண்டும் என்பதற்கு துவா இந்த ரமதான் இந்த ரமதாளுடைய இருதை இந்த சும்மாவை இந்த நாட்டுடைய அமைதிக்காக எல்லோரும் வா படைப்புகள் எல்லாம் ஒரு குடும்பம் நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் எல்லோரும் ஒரு குடும்பமாக நாங்கள் பார்த்துகிறோம் உங்களை மற்றவோம் எங்களுடைய நவியவர்கள் அவைதான் சொல்லி தந்திருக்கிறார்கள் நவியவர்கள் பாதிப்புள்ள மன்றாடுகிறார்கள் துவார செய்தார்கள் அதுதான் இந்தியா பாகிஸ்தானுடைய இதாயத்துக்கு காரணமாக இந்த ரமதாருடைய இந்த சிறப்பான நாட்களில் நாம் முஸ்லிம் முஸ்லிம்கள் ஒன்றுபட வேண்டும் பொறுப்பானவர்கள் ஒன்றுபட வேண்டும் முஸ்லிம் உம்மத் ஒன்றுபட வேண்டும் உளமாக்கல் ஒன்றுபட வேண்டும் உளமாக்கல் வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் நாம் ஒன்றுபெற்ற ஒரு உமத்தாக நாம் எந்த அமைப்பை எந்த கொள்கையை சேர்ந்தவராக இருக்கிறார் நாம் அல்லாவுக்கு நன்றி நல்லடிகார்களாக ஒற்றுமை சமூகமாக மாற்று மதத்தவர்களுக்கு கோயிட் டிஸ்டன்ஸ் எங்களுடைய சக வாழ்வு அது முன்மாதிரியாக நாங்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் உதவி செய்யக்கூடியவர்கள் அல்ல நான் போனவரையை லாபப்படுத்தினேன் ஜக்காத்தி ஜத்தை கொண்டு காலுமான கேட்காதீங்க அல்லா தந்த செல்வத்திலிருந்து கொடுங்க இந்த சக்கா செல்வத்தில் இந்த முஸ்லிம்களுக்கு கொடுங்க அல்லா தன்னிலிருந்து காதலர்களுக்கு கொடுங்க ஏல காதல்களுக்கு சொதக்கா செய்யுங்க அதிகம் செய்யுங்க அல்லாவோட பணத்தை அதிகரிக்க செய்வான் நாய்க்கு தண்ணீர் கொடுத்த அந்த விபச்சாரிக்கு சொர்க்கத்தை கொடுக்கலுமான் அல்ல இந்த காதலுக்கு நீங்க உதவி செய்தால் அல்லா உங்களுக்கு நிச்சயமாக நம செய்வார் என்பதில் சந்தேகம் அதனால் ஒவ்வொருவரும் இந்த இறுதி காலங்களில் அல்லாவின் வாழ்க்கையின் பக்கம் திரும்பி செய்து இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் அல்லா மன்றாடி இந்த நாட்டில் முஸ்லீம்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அரசியல்வாதிகளும் ஒன்று பற்றி முஸ்லிம்களுடைய நல்ல சிந்தனைக்கு முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் வேண்டிக்கொண்டு மேலாண் சகோதரிகளை முன்மாதிரியான முஸ்லிம்களாக வாழ அல்லா எனக்கும் உங்களுக்கும் தோதி செய்வாங்க நீ சுனாமியை அனுப்பிவிடாத ஏற்படுத்த விடாதையல்ல சண்டித்து விடாதே அல்ல நீக்கக்கூடியவன் யாருல்லாம் நரக விடுதலை தரக்கூடியவன் யாருலாம் மன்னிப்பை தரக்கூடியவன் யாருல்லாம் ஒன்னிடத்து நரக விடுதலை கேட்கிறோம்லாம் பாவத்திலிருந்து மன்னிப்பு கேட்கிறோம் யாருலாம் எங்களால் நடந்ததை எல்லாம் வைத்து நீ மீறி அநியாயத்தை செய்யக்கூடியவர்களை சாக்கிவிடாமையா யாருடத்திலாம் எல்லா வகையிலும் சோபா செய்கிறோம் யாருலாம் பெரிய பெரிய பாவத்தில் சோபா செய்கிறோம் யாழ்லா கண்களால் உருப்புகளினால் செயலால் ஏற்பட்ட அனைத்து பாவங்கள் சோபா செய்கிறோம் எங்களுடைய ஏதும் தவறுகள் மனிதர்களுக்கு நடந்திருந்தால் நிச்சயமாக மன்னிப்பு கேட்போம் யாருலாம் வாழக்கூடிய மனிதர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவருடைய பொருளை அவருடைய மானத்தை ஏதும் தவறு நடந்திருந்தால் அதுக்கும் நான் மன்னிப்பு ஒன்னிடத்தில் கேட்கிறோம் அவரிடத்திலும் மன்னிப்பு கேட்போம் என்று வாக்களிக்கிறோம் நோயாளிகளுக்கு விடுவித்து கபூர் செய்வாயாக உள்ளத்தை அதன் பக்கம் திருப்பிடுவாராக எல்லாரும் சேர்ந்து பாடுபட்டே எல்லோருடைய ஒற்றுமையின் காட்சி ஆக்கிரமி சிவாயாக